ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம் தர்மசாஸ்திரத்திலிருந்து நாம் சில புண்ணியகாலங்களில் சமுத்திரஸ்நானம் செய்வதை குறித்து தர்மங்களை பார்த்துன்னு வரும் சமுத்திரஸ்நானம் என்றால் கடலுக்கு சென்று ஸ்நானம் பண்ணுறது அது சில புண்ணியகாலங்களில் நமக்கு மிகவும் அதிகப்படியான பலனை கொடுக்கறது மன நிம்மதியை கொடுக்கறது சமுத்திரம் சமுத்திர தரிசனமே மன நிம்மதியை கொடுக்கறது அப்படின்னு நமக்கு நம் முன்னோர்கள் காண்பிச்சிருக்கா அதுதான் மனக்கலக்கம் மனசில் சங்கடங்கள் அதிகமாக இருக்குது மனக்கவலைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை போய் தரிசனம் செய்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு அங்கே என்ன அப்படின்னா சமுத்திர தீரம் அது கடற்கரை அங்கே சென்று அந்த சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த சமுத்திரத்தை தரிசனம் பண்ணினாலே மனக்கலக்கங்கள் தீரும் சமுத்திர தரிசனம் என்பது நமக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடியது ஆகையினாலே தான் சமுத்திரக்கரை எங்கே இருந்தாலும் அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த சமுத்திரத்தை பார்த்துட்டு வர்றது பார்த்துட்டு வந்தாலே மனசுக்கு மிகவும் அமைதியை கொடுக்கும் சமுத்திர தரிசனம் அந்த சமுத்திரஸ்நானம் என்பதை சில புண்ணிய காலங்களில் நம் தர்மசாஸ்திரம் வகுத்து கொடுத்துருக்கு அந்த சமுத்திரஸ்நானம் என்பதை யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது கர்ப்பிணி கிருஹிணி எஸ் தூர யாத்திராம் ச வர்ஜயேத் வப்பனம் சாகரஸ்நானம் சவவாகஞ்ச வர்ஜயேத் சில பேர்கள் சமுத்திர ஸ்நானம் செய்யக்கூடாது மனைவி கர்ப்பமாக இருக்காள் அப்படின்னா அவளுடைய கணவன் அவன் சமுத்திரஸ்நானம் செய்யக்கூடாது எந்த புண்ணிய காலமாக இருந்தாலும் கூட தூர யாத்திரையை செய்யக்கூடாது மனைவி கர்ப்பமாக இருக்கிற போதும் காசி யாத்திரை போகிறது இதுபோல் யாத்திரைகள் செய்யக்கூடாது வப்பனம் செய்து கொள்ளக்கூடாது அடுத்ததாக சாகரஸ்நானம் சமுதிரஸ்நானம் என்பது செய்யக்கூடாது சவவாக்ச வர்ஜயேத் இறந்தவர்களுடைய தேகத்தை சுமந்து செல்லக்கூடாது இந்த கட்டுப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு மனைவி கர்ப்பமாக இருக்கிற போதும் க்ஷௌர்ச சாகரஸ்நானம் ந குறியத்து கர்பிணிபதி கிருத்தவான் எதிச்சேத் தியாக பிரஜானபவதி துவம் சௌராரவாரோரப்தோ பர்வனோருபயோரபி சந்தானகாபீ சந்தானகாமி நஸ்நயாது குறியாத்து கிரகணே தயோ என்று பாரத்வாதர் என்கிற மகர்ஷி சொல்கிறார் மனைவி கர்ப்பமாக இருக்கிற பொழுது வப்பனம் கூடாது சமுதிரஸ்நானம் செய்யக்கூடாது செய்தால் என்ன அப்படின்னா அவனுக்கு பிறக்கக்கூடியதான குழந்தை அவனுக்காக இல்லாமல் போயிடும் சம்பந்தம் போய்டும் போயிடும் ஓரளவுக்கு வயதான பிறகு அந்த குழந்தை எங்கேயாவது மிகவும் தூர தேசத்திற்கு சென்று நமக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடும் அல்லது வேறு மாதிரி அந்த குழந்தைகள் போயிடும் அடுத்த தலைமுறை நமக்கு என்று இல்லாமல் போயிடும் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஆகையினாலே மனைவி கர்ப்பமாக இருக்கிற பொழுது யுகாதி புண்ணிய இருந்தாலும் சரி கிருஷ்ணாங்காரக சதுர்தசி புண்ணிய இருந்தாலும் சரி கிரகண புண்ணிய காலமாக இருந்தாலும் சமுத்திரஸ்நானம் என்பது கூடாது மற்றவர்கள் சமுத்திர ஸானம் கட்டாயம் இது போன்ற புண்ணிய காலங்களில் செய்யணும் சமுத்திரஸ்நானம் எப்படி செய்யணும் அப்படின்னு முறையை நமக்கு காண்பிக்கிறது நம் தர்மசாஸ்திரம் அதாவது சமுத்திரஸ்நானத்திற்கு போகும்பொழுது தண்ணீர் கையில் எடுத்துன்னு போகணும் ஏன்னா சமுத் ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆச்சபணம் செய்து சங்கல்பம் செய்து கொண்டு ஸ்நானம் செய்யணும் இந்த ஆச்சபணம் செய்வதற்கு சமுத்திர ஜலத்தை உபயோகிக்க கூடாது தர்மசாஸ்திரம் அக்ஷாராபிராச்சாமேத் அப்படின்னு சொல்கிறது ஆச்சபணம் எந்த ஜலத்தில் செய்யணும் என்று சொல்கிற பொழுது வாசனை பொருட்கள் கலந்த ஜலத்தினால் ஆச்சேபணம் செய்யக்கூடாது சமுத்திர தண்ணீரினால் ஆச்சபணம் செய்யக்கூடாது நிறம் மாறி இருக்கக்கூடியதான தண்ணீரினால் ஆச்சபணம் கூடாது என்று சில தண்ணீரினால் ஆச்சேபணம் செய்யக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் காண்பிச்சிருக்கு ஆகையினாலே சமுத்திர ஜலத்தினால் ஆச்சபணம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கிறதுனால ஆச்சேபணம் செய்வதற்கேன்னு தனியாக ஜலம் எடுத்துன்னு போகணும் சமுத்திரத்திற்கு போய் ஆச்சபணம் செய்து கொண்டு பொதுவாக எந்த நதிக்கு சென்றாலும் முதலில் ஒரு முங்கி ஸ்நானம் செய்துடணும் பிறகு ஆச்சபணம் செய்து சங்கல்பம் செய்துண்டு ஸ்நானம் செய்யணும் சமுத்திர ஸ்நானத்திற்கு போகும் பொழுது முதலில் வீட்டிலேயோ வேறு இடத்துலேயோ ஸ்நானம் செய்துட்டு பிறகு சமுத்திரத்திற்கு போகணும் காலையில் எழுந்ததும் முதலில் சமுத்திர ஸ்நானம் என்பது கூடாது முதலில் வேறு தண்ணீர்னால் குளிச்சுடனும் ஒரு தடவை பிறகு சமுத்திரக்கரைக்கு போய் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணணும் கடலில் ஆச்சபணம் செய்வதற்கு தண்ணீர் கையில் எடுத்துன்னு போகணும் கையில் எடுத்துன்னு போன தண்ணீர்னால் ஆச்சபணம் செய்து சங்கல்பம் செய்து கொண்டு தண்ணீரை இரண்டு கைனாலையும் அல்லி அள்ளி தலையில் விட்டுக்கணும் முங்கி ஸ்நானம் சமுத்திரத்தில் கூடாது என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது இரண்டு கைகள்னாலே அல்லி அள்ளி விட்டுக்கணும் இல்லைன்னா சொம்பு எடுத்துன்னு போகணும் பித்தளை சொம்பு எடுத்துன்னு போய் அதில் ஜலத்தை எடுத்து தலையில் விட்டுக்கணும் அப்படி தான் ஸ்நானம் செய்யணும் எந்த திக்கை நோக்கி ஸ்நானம் செய்யணும் அப்படின்னா சமுத்திரத்திலாகட்டும் குளமாகட்டும் ஏரி ஆகட்டம் அங்கெல்லாம் போனால் சூரியன் எந்த திக்கில் இருக்காரோ அந்த திக்கை பார்த்து அமர்ந்து ஸ்நானம் செய்யணும் அப்படின்னு நியமம் சூரியன் இருக்கக்கூடியதான திக்கை பார்த்து உட்கார்ந்து அந்த சமுத்திர ஸ்நானத்தை செய்யணும் ராத்திரியில் கிரகண புண்ணிய காலமாக இருக்குது அப்படின்னா எந்த திக்கில் தெரிகிறாரோ அந்த திக்கை நோக்கி அமர்ந்து ஸ்நானம் செய்யணும் அப்படி ஸ்நானம் செய்த பிறகு ஸ்நானாங்க தர்ப்பணம் என்று உண் ஸ்நானமான பிறகு தர்ப்பணம் செய்வது அந்த தர்ப்பணம் செய்வதற்கு சமுத்திர தண்ணீரையே உபயோகப்படுத்தலாம் ஏன்னா சமுத்திர தண்ணீரை கொடிக்கக்கூடாது என்று தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர உபயோகிக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆகையினாலே ஆச்சபணம் செய்வதற்கு மாத்திரம் நாம் தண்ணீரை எடுத்துன்னு போகணும் சமுத்திர நிலத்தையே எடுத்து ஸ்நானாங்க தர்ப்பணங்கள் செய்யலாம் அப்படி தர்ப்பணங்கள் செய்து பிறகு வாசோதகம்னு உண்டும் சிஹோதகம்னு உண்டும் தலையில் முடியில் ஒட்டின்னு இருக்கிற தண்ணீர்னால் செய்வது அதெல்லாம் கரைக்கு வந்து செய்யணும் சமுத்திரத்தில் விழக்கூடாது நாம் வேஷ்டியை பிழியக்கூடிய தண்ணீரோ தலையில் இருக்கக்கூடியதான தண்ணீரோ சமுத்திரத்தில் விழக்கூடாது ஸ்நானம் செய்துட்டு கரைக்கு வந்துவிடணும் கரைக்கு வந்து பிறகு ஸ்நானாங்க தர்ப்பணங்கள் செய்து பிறகு வேஷ்டியை பொழிஞ்சு கட்டிக்கணும் என்கிற முறையை நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்கிறது இந்த முறையில் நாம் சமுத்திரஸ்நானம் செய்யணும் அதேபோல் சமுத்திரஸ்நான பிறகு நாம் தர்ப்பணங்கள் செய்யணும் என்றால் சமுத்திர ஜலத்தினால் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதற்கு தண்ணீர் தனியாக வச்சுக்கணும் ஸ்நானம் ஒன்றுதான் சமுத்திரத்தில் விசேஷமே தவிர தர்ப்பணம் செய்வதற்கு பித்திருக்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான தர்ப்பணமோ பிரம்மயஜ தர்ப்பணங்களோ இதையெல்லாம் சமுத்திர ஜலத்தினாலே செய்யக்கூடாது அதற்கு தனியாக தண்ணீர் வச்சுக்கணும் சமுத்திர ஸ்நானம் செய்துட்டு வந்து பிறகு வேறு இடத்துல அமர்ந்து நாம் தர்ப்பணங்கள் செய்யணும் சமுத்திரக்கரையிலேயே உட்கார்ந்து நாம் தர்ப்பணம் செய்தாலும் கூட வேறு தண்ணீரை தனியாக வச்சுக்கணும் தீர்த்த சிராதங்கள் எல்லாம் செய்கிற பொழுது கூட சமுத்திர ஜஜலத்தினாலே தீர்த்தஸ்ராத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்